வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அவை அடக்கம் இறை நிலம் எழுதும் முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமால் அருமுகம் உடைய ஓர் மாக்கதை சிறியது ஓரறிவினேன் செப்ப நின்றதே சொல் தமிழ் வல்லவறிஞர் முன் யானும் இக்கதை கூறுதற்கு எண்ணுதல் வானகத்து எழும் வான் கதிரோன் புடை மீனிமைப்ப விரும்பிய போலும் முன் சொல்கின்ற முனிவட நூல் எறிய தென் சொலால் சிறியேன் புரை செய்தலான் மென் சொல் ஏனும் வெளிற்று உரையேனும் வீண் புன் சொல் ஏனும் இகழார் புலமையோர் சிந்தும் என்பு சிறம் பிறை தாங்கினோன் மைந்தாதலின் மற்ற அவன் தானுமென் சந்தமில் உரையும் தரிப்பான் என அக்கனுக்கு உரைத்தேன் இக்கதையினை பெற்றனத் தொடுத்து ஈர்த்து வெளிற்று முற்றுமாக மொழிந்த என் பாடலில் குற்றம் நாடினர் கூறுபதொல்லை நூல் கற்று உணர்ந்த கலைஞர் அல்லோர்களே குற்றமே தெரிவார் குருமாமுனி சொற்ற பாவினும் ஒரு குறை சொல்வரால் கற்று இலாயன் கவிவழுவாயினும் முற்றும் நாடி வல்லோர் உய்து உரைக்கவே குறை பலமாமதி கொளினும் மன்னதால் உரு பயன் நோக்கியே உலகம் போற்றல் போல் சிறிய என் வெளிச்சூரை சிறப்பு இன்றாயினும் அருமுகன் கதை இது என்று அறிஞர் கொள்வரே நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோவிலாது உணர் சனற்குமாரன் கூறிட வாதராயண முனிவகுப்பவோர்ந்து உணர் சூதன் போதியது மூவாறு தொல்கதை சொல்லிய புராணமாம் தொகையுள் ஈசனை அல்லவர் காதைகள் அனைகர் செய்கையுள் நல்லன விரித்திடும் நவை கண்மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறுமே சடை டை முறிதைகள்ரையும் ஓர்மறாவையும் மேன்மையே மறைப்பல சான்றுழ வாய்மையே அவை அறிஞர் கண்ணாடியே அவற்றைக் காண்கவே புவியினரேனையர் புராணம் தேறினும் சிவகதை உணர்கிலரென்னில் தீருமோ அவர் மயலரசனை அடைந்திடாரெனில் எவரெவராக்கமும் இனிது போலுமால் மங்கையோர் பங்குடைவான நாயகர்க்கு இங்குள பல புராணத்துள் எகவேர் புங்கவன் சீர்ப்புகள் புராணம் ஒன்றுளது அங்கதிலொரு சிலவடை விற்கூறுகேன் புதுமையிலூர்பரன் புராணத்துற்றிடா கதையிலை அன்னது கணிதமென்றரோ அது முழுதறையவர்க்கமைதற்தோ துதியுரு புலமை சேர்சூதற்கு அல்லதே காந்தமாகிய பெரும் கடலுள் கந்தவேள் போந்திடும் நிமித்தமும் புனிதன் கண்ணிடையே ஏந்தல் வந்து அவுணர்கள் யாரும் அவ்வழி வாய்ந்திட அடர்த்தது மற்றும் கூறுகேன் ஏது இலா கற்பம் எண் இல சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தம் ஆம் வேதமாகும் அப்பேதத்தின் உள்விரித்து ஓது காந்தத்தின் உண்மையை கூறுகேன் முன்பு சூதன் மொழிவட நூல் கதை பின்பியான் தமிழ்ப் பெற்றியில் செப்புகேன் என் பயனனில் இன் தமிழ்த் தேசிகர் நண்புலத்து அவை காட்டும் நயப்பினால் தோற்ற மீறின்றி தோற்றிய சூர்பகைக்கேற்ற காதைக்கவன் பெயரென்றிடின் ஆற்றுமை புலத்தாறு சென்மேலையோர் போற்று கந்த புராணமதென்பதே பகுதி கொண்டிடு பாக்கள் இனத்தின் உண்மிகுதி கொண்ட விருத்தத் தொகைகளால் தொகுதி கொண்டிடு சூர்கிளை சாய்த்தவன் தகுதி கொண்ட தனி கதை சாற்றுகேன் செந்தமிழ்கு வரம்பு எனச் செப்பிய முந்து காஞ்சியின் முற்று உணர் மேலவர் கந்தன் எந்தை கதையினை நூல்முறை தந்திடையன் நத்தமியன் நீயம்புகேன் வெம்புசூர் முதல் வீட்டிய வேற்படை நம்பி காதையை நற்றமிழ்பாடலால் உம்பற் போற்றவுமையுடன் மேவிய கம்பர் காஞ்சியிற்கரை தேனீயான்